அலாத்து வலாம் அல்லா ரசூல் இல்ல அம்மாபாத் ஒரு சகோதரர் வந்து குரான் இருக்கிற முறை இறங்கிய வரிசையில் அமையவில்லையேன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க குரானுடைய இறங்கிய வரிசை வேறு முதல்ல எக்கரா அருளப்பட்டது சூரா முஸ்ஸமில் அப்புறம் அருளப்பட்டது முத்தசிர் அப்புறம் அருளப்பட்டது இப்படி அடுத்தடுத்து பல சூறாக்களுடைய வரிசையை சொல்லுவாங்க அலிரதியான் அவர்கள் குரானை வந்து இறங்கிய வரிசையில் தொகுத்து வைத்திருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லப்படும் ஆனால் இந்த இப்போது இருக்கிற இந்த வரிசை பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்களே சஹாபாக்களிடத்தில் என்னென்ன சூறாவை இதற்கு பின்னால் வைங்க இதற்கு பின்னால் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதன் அடிப்படையில் தான் இப்போது இருக்கிற இந்த சூறாக்களுடைய அமைப்பு என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது அதனால் இந்த அமைப்பில் தான் நம்ம வந்து குரானை வந்து ஓதணும் சூறாக்களுக்கான பெயரிடுதல் அப்படிங்கிறதுல ரெண்டு விதமான கருத்தும் இருக்குது அது அல்லாஹுடைய தூதரே இந்த பெயர்களை சொன்னாங்களா அல்லது இந்த பெயர்கள் வந்து சஹாபாக்களால் வைக்கப்பட்டதா என்பதில் இருவேறு அபிப்பிராயங்களும் இருக்கிறது அதனால் எந்த விதமான பாதிப்பும் வரப்போறதில்லை பெயர்கள் வந்து ஒரு அடையாளம் அந்த சூறாக்களில் வரக்கூடிய சில வார்த்தைகளை வந்து அதற்கு ஒரு பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது ஊல்லாஹு அலம்